வணக்கம் ஐயா என்ன உண்மை நான் என்ன ஏமாத்துறேன் நீங்களே அவர் பெரிய ஆள் நடுத்தரமான ஆள் தான் சாதாரண மனுஷன்தான் மிக கேவலமான வகையில தாழ்ந்த நிலையில கொலை பண்றவங்க எடுத்து பேசி பேசி தலைமுறை மக்களோட பிரச்சனையே இதாமா எதை சொல்ல வரோன்றத எடுத்துக்க மாட்டேக்கிறீங்க சொல்ல வந்ததுல எதை எடுத்துக்க கூடாதீங்க நம்ம பேராசிரியர் சாமி சொன்னது கன்பியூசியின் போதனைகள் இல்ல கன்பியூசிய ஆபத்து வரும்போது எப்படி நிதானமா யோசிச்சு தப்பிச்சாருன்றதான் சாமி வந்து காட்டினாரு அப்ப கன்பு சொல்லா சொல்வதா கன்ஃபியூசியிலும் போதும் யோசிச்சா பதட்டப்படாம யோசிச்சா எப்படி தப்பிக்கலான்றத அந்த யுக்திய காட்டுறதுக்காக இந்த கதையை சொன்னாங்க இதுல சொன்னபடி கன்ஃபியூஷஸ் சொன்னதா உண்மைன்னா பேனா வச்சு எழுதுறாங்க ரொம்ப உன்னதமானவன்னு சொன்னா இந்த கதையில கூடிய சீக்கிர ஆரிப்பாட்டில் ரீட்டாஸ்கீட்டர்னு ஒரு பத்திரிகையாளர் வருவா அவ வந்து தன்னோட பத்திரிகை அதிகமாக விற்கணும் எல்லாரையும் படிக்க வைக்கணும்னுக்காக இல்லாத பொல்லாத வதந்திகளை எழுதுவா நிறவெறி இரவெறிய இனவெறியெல்லாம் தூண்டுற மாதிரி எழுதுவா அதுக்காக அவ நல்லவான் அர்த்தமா அப்படி கிடையாது இந்த கதையில அந்த கன்ஃபியூஷன் மூலமா என்ன சொல்ல வராருன்னா வாழ்க்கையில எந்த சிக்கல் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் முதலில் நாம் நிதானத்தை கைவிடக்கூடாது சட்டப்படக்கூடாது அந்த பிரச்சனைக்கான காரணம் என்னி வேலை ஆராய்ந்து தவிர எழுத்தாளன்னா எழுதி எழுதி மக்களை கொல்றவன் நல்லவன்னு சொல்ல வரல சரியா எனக்கு புரியவே இல்லை சொல்லு சொல்றீங்க அதாவது தெளிவா கேளு அதாவது உனக்குன்னு ஒரு சிக்கல் வருது அவசரமா ஏதோ ஒரு சிக்கல மாட்டிக்கிற நாளைக்கு எக்ஸாம் வரு எல்லாத்தையும் படிக்க முடியல பதட்டப்பட்டா இன்னைக்கு படிக்க வேண்டிய ஒன்றும் பாடம் கூட படிக்க முடியாம போயிரும் அதுக்கு பதிலாக எதனால படிக்க முடியல நம்மளால ஏன் இவ்வளவு நாள அந்த பாடத்தை படிக்க முடியல எங்க என்னென்ன தப்பு பண்ணு யோசிச்சா அடுத்த முறையாதான் இந்த தப்பு செய்யாம பாத்துக்கலாம் அதே மாதிரி அந்த கன்ஃபியூஷியஸ் என்ன யோசிச்சாருன்னா முதலில் ஏன் என்ன அந்த சிஷ்யன் பாறையால் அடிச்சு என்ன கொல்ல வரா நான் புளிய கொன்னதுல அவன் கொன்ன முறை தாழ்ந்ததுன்னு சொன்னேன் அதனால கன்ஃபியூசிய தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு அதனால இப்ப அவன் கொல்ல வர முறையையும் மிகவும் கேடானதுன்னு சொன்னா அவனே வெட்டி தலை குனிஞ்சு கொல்லாம போ போறா உயிர் தச்சுது அதுதான் கன்ஃபியூஷியஸ் யோசிச்சு அப்படி சொன்னாரே தவிர இது அவருடைய ஆக்சுவல் போதனை அல்ல டம்புல்டர் என்னைக்குமே அன்பா இருக்கணும் பாசமா இருக்கணும்ன்றா அவரோட திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கார எழுதி கொள்றவங்க நல்லவங்கன்னு அர்த்தம் கிடையாது சரியா எந்த சூழ்நிலையோ நீயும் நிதானத்தை என்னைக்குமே கைவிடக்கூடாது அதையேத்தான் சுவாமி சார் சொன்னாரு நானும் சொன்னேன் சொல்றேன் இப்பயும் சொல்றேன் இந்த ஹாரி பாட்டுல பல தடவை நீ பாப்ப டம்புள்டருக்கும் ஹாரிக்கும் உயிருக்கு மாபெரும்பத்துக்கள் வரும்போது நிதானமா யோசிச்சு சரியான முடிவுகளை எடுத்து அவங்க யுக்திகளை கையாண்டு தப்பிப்பாங்க டபுள் டர் பாத்து பார்த்து அவன் நிச்சயமா கத்துப்பான் சரியா நம்ம கதைக்கு போவோமா சரிமாவா நான் நிதானமா இருக்கிறேன் உம் தாதி எடக்க முடக்க வந்து கேள்வி கேட்ட ஒரே உதை ரகசிய வழிழியா போ அங்க ஹர்மியானிய பார்த்துட்டு ஹெர்மியானி ராண்ட்ட பேசிட்டு இருக்கும்போது பெரிய ஆட்கள்லாம் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க கர்னிலியஸ் பட்ஜி அந்த மினிஸ்ட்ரி ஆட்கள் அவங்களோட சேர்ந்து பல பேர் பேசிட்டு இருக்காங்க ஹாரி அங்க ஒழிஞ்சு பாக்கலாமா கேக்கலாமான்னு பாக்குறேன் அந்த ஒட்டு கேட்கறதுக்கு அங்க பக்கத்துல ஒரு சேர் டேபிள் இருக்குல்ல ஆனா அவங்க கண்ணப்படாம மூணு பேரும் போக முடியாது போ போமுல்லிட்டே சிவா பக்கத்து கடைக்கு போலான்னு போறாங்க எல்லாருக்கும் ராணு ஹர்மியாணி கண்ணுக்கு தெரியாங்க ஆனா ஹாரி மட்டும் கண்ணுல தெரியல ஏறையே உங்களை இப்பயாவது உருப்படியா வேலை செய்யுது ஹாரி எப்படியும் நம்ம நுழைஞ்சிருவோம் ஆனா நம்ம நுழைஞ்சது யார் கண்ணுக்கும் தெரிய கூடாதுன்னு சொல்லிட்டு மாயப்பூரைய போத்திட்டு வந்திருக்கான் அதனால வழக்கம் போல ஹர்மியானியும் ராணும் சாக்லேட் எல்லாருக்கும் சேர்த்து வாங்குறாங்க ஜூஸ் எல்லாம் வாங்குறாங்க அப்ப அவங்க அங்க வந்து ராஸ் மோடான்னு ஒரு பெண் இருக்கிற அந்த கடையை நடத்துறவ அவதான் ஜூஸ் எல்லாம் வித்துட்டு இருக்கா அப்ப எல்லாரும் அவளை பார்த்தோடனே மினிஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வராங்க சரின்னு அங்க வந்தானே ஐயோ நாங்க முன்னாடி இருக்க விரும்பலன்னு ஹெர்மியானி ராணு நினைச்சு போறாங்க ஐயோ பெரியாலும் நம்ம இருக்க போற மாதிரி போயிட்டு ராஸ்மோடா முன்னாடி போற மாதிரி போயிட்டு அப்படி பின்பக்கமா வந்து அந்த கடைக்கு பின்னாடி ஒழிஞ்சு என்ன ராஸ்மோலா நல்லா இருக்கியா அப்படின்னு அவன் எங்கம்மா பிடிக்கிறது அவன் சாதாரணமான ஆளா அவன் கொஞ்சம் கூட அடிபணியாத அவனாச்சே எனக்கு பதவி அடிச்சு ஓடி வரா என்ன சாதாரண மனுஷன் நினைக்கிறியா ஹாக்ரேட் உனக்கு தெரியாதா நீதான் சீரியஸ் செஞ்ச அட்டூழியங்களுக்கு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன ஹேக்ரேட் சர்வசாரமா கேக்குற சீரியஸ் பிளாக்கு சாதாரணமானவனா அவன் கிட்டத்தட்ட தன்னை சுத்தி இருந்த நாப்பது பேர ஒரே அடியில மறைய வச்சவனாச்சு கொலை பண்ணி பாடி கூட கிடைக்காத அளவுக்கு அவங்களே காத்தோட காட்ட கலக்க வச்சவன் தெரியாதாக்குரிய அதிசயம் இவ்வளவு பலமானவன் ஆமா நடந்ததுலன்னு தெரியும்ல என்ன நடந்தது மினிஸ்டர் அப்படின்னு ராசமாடா கேக்குற ஆமா ராஸ்மாடா நீ ரொம்ப சின்ன பொண்ணு உனக்கு நடந்தது தெரியாது காப்பாத்த ஒரு மந்திரத்தை யூஸ் பண்ணாங்க பாதுகாப்பு மந்திரம் நடத்தும் புரியலையே மினிஸ்டர் அப்படின்னா ஒரு மந்திரத்தை யூஸ் பண்ணி தாங்க எங்க இருக்கிறாங்கன்ற உண்மைய யாருக்குமே தெரியாத அளவுக்கு மறைச்சிருவாங்க ஏன் அவங்களுக்கு கூட தெரியாது அந்த தாங்கள் எங்க இருக்காங்கன்ற உண்மை ஒரே ஒரு சீக்கிரட் கீப்பர் கேட்ட மட்டும்தான் அந்த ஞாபகம் இருக்கும் சீக்கிரா அந்த கீப்பர்னா யார் எப்படி இருக்கும் ஏதாச்சும் துருளா இருக்குமா இல்ல ஒரு மனுஷன் தாங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் கிட்ட மட்டும் தாங்க எங்க இருக்கிறாங்கன்ற ஒரு ரகசியம் தெரியும்படி அந்த மந்திரம் வைத்திருக்கும் அப்ப அவங்க ரெண்டு பேரும் தங்களுக்கு ஒரு விசுவாசி வச்சுக்கிட்டாங்களா ஆமா அந்த விசுவாசி எப்படி வச்சுக்கணும்ன்ற ஐடியாலாம் டம்பிள் தான் கொடுத்தாரு அப்ப அவரே அந்த விசுவாசியா இருந்தாரா இல்ல இல்ல அவர் அழிக்கதான் வாழ்ட மோட்டை துடி துடியா ஆனால் டம்பிள் இருக்க கூடாது அப்படின்னு தாம் இருக்காங்க இந்த கூட்டம் மூணு நாலு பேர் கூட்டம் இணைங்கனா இவங்களை எல்லாம் இருக்கிற இடம் தெரியும் அப்பா அம்மாவும் கொண்டுட்டாரு ஹாரியை மட்டும் கொல்ல முடியாம போச்சு அந்த இடத்துக்கு தான் போன இல்ல ஆமா மினிஸ்டர் என்னால் அந்த நினைச்ச நிகழ்ச்சியை நினைச்சா இப்ப கூட ரொம்ப கண்ணீரா வருது எவ்வளவு அந்த இடம் எவ்வளவு நாசமா ஆயிடுச்சு தெரியுமா எவ்வளவு பாதுகாப்பான இடம் அருமையான வீடு எப்படி ஆகிப்போச்சு என்னோட ஆறு நண்பன் அந்த ஜேம்ஸ் அவன் பாடி கூட எனக்கு கிடைக்கல அந்நியாயமா செத்து போயிட்டாங்க எப்படியோ இந்த கையாலதான் அந்த குழந்தை ஹாரிய நான் தூக்கிட்டு அந்த பெரிய மோட்டார் பைக்ல ஏத்தி கொண்டு வந்தேன் அந்த மோட்டர் பைக் கூட சீரியஸ் தான் பாவிதான் அப்பா நின்று மோட்டர் பைக் கூட ஏமாந்துட்டே ஏமாந்துட்ட அவனோட மாஸ்டர் வாட்டம் இவங்களோட இருப்பிடத்தை காட்டி கொடுத்ததே சீரியஸ் தான் அதை கண்டுபிடிச்ச பீட்டர் பிடிக்குருவையும் கொண்டுட்டான் பீட்டர் பிடிக்குருவியா கொண்டானா ஆமா பீட்டர் பெடிகுருவோட கட்ட வரல்தான் கிடைச்சது உங்க யாருக்கும் ஞாபகம் இல்லையா என்ன சொல்றீங்க அப்படின்னு ராஸ் மோடா கேக்குறா உம் ஜேம்ஸோட இன்னொரு நண்பன் பீட்டர் பெடிகுருன்னு நான் சொன்னேன் பீட்டர் பெடிகுரு கடைசியில சீரியஸ்தான் மினிஸ்ட்ரேட்டை பிடிச்சு கொடுக்கணும்னு சீரியஸா ஃபாலோ பண்ணிட்டே போனான் ஒரு நடு ரோட்ல பாத்து எங்க போற இவ்வளவு பச்சை துவக்கத்தை பண்ணிட்டு தப்பிச்சு போன விடுவேணா இருவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மறியும் நிறுத்தினான் எல்லாரும் சூழ்ந்து நின்னாங்க எப்படியாவது அவனை பிடிச்சிருந்தான்னு அப்ப சீரியஸ் என்ன மந்திரத்தை உபயோகம் மட்டுதான் கிடைச்சது அப்படின்னு ப்ரொஃபசர் மின்னர்வா கேக்குறாங்க தெரியலமா சீரியஸ் சாதாரண ஆள் கிடையாது வாழ்ந்த மாட்டோட அவனுக்கு நமக்கு தெரியாத பல சக்திகள் தெரியும் பீட்டர் பெடுகூரோட வெறும் வலதுகால் கட்டவரல் மட்டும் தான் கிடைச்சது நடந்தும் அது நடந்த பாட்டு கைதாயி வந்துட்டே இருக்கான் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் ஒரு கோ இன்சூரன்ஸ் பாத்தீங்களா என்ன கோ இன்சூரன்ஸ் கட்ட வேலை மட்டும் தான் கிடைச்சது இருக்கதையில வலதுகள்ை சிறைல வைக்கிறோம் எல்லாரும் நம்பிக்கை இழந்து அறிவழந்து ஏதாவது பித்து பிடிச்ச மாதிரி வளர்த்திட்டே இருப்பாங்க இவன் மட்டும் பன்னெண்டு வருஷம் ஜெயில இருக்கும்போது ஒன்னுமே பேசல அவன் பாட்டு நான் வேலையை பாத்துட்டே இருப்பான் புக் படிச்சிட்டே இருப்பான் எந்த பயமோ கலக்கமோ எங்களுக்கே இருக்கும் தெரியுமா அடைக்கும் போது பாட்டுன்னு அவன் உண்டு வேலை உண்டு பாட்டு இருக்கான் டிமன்டஸ் கொஞ்சம் கூட அஃபக்ட் ஆகவே இல்ல அப்படி போட்ட டிமன்ட எங்க பாதுகாப்பா அவங்களால அஃபெக்ட் ஆகவே மாட்டானே தெரியுது வேற வழி என்னவா மா கோ கோம் தன்னோட அப்பா அம்மா கொஞ்ச நாங்க பகல்ல பாதுகாப்பு கொடுக்கறோம் இந்த பாதுகாக்க இன்னும் அரை மணி நேரத்துல நம்ம சாயங்காலம் வரப்போது மாலையிலும் இரவுலயும் டிமன் டஸ் பாதுகாத்துட்டு இருப்பாங்க சரியா அப்ப உள்ள டம்பிள்டர் தன்னுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு முறைகளை யூஸ் பண்ணி ஹரிய பாதுகாத்துட்டு இருக்காரு ஓ அப்படியா ப்ரொஃபசர் அப்படின்னு ராஸ்மோடா கேக்குறாங்க ராஸ் வந்து இந்த ஹாக்ஸ்மீட்ல ஜூஸ் கடை நடத்துறவங்க மட்டும் இல்ல ஹாக்வேர்ட்ஸ்க்கு வெளியில இருந்து வர எல்லா போஸ்டையும் செக் பண்ணி எதாவது விஷம் வருதா இல்லையா ஏதாவது தீய பொருட்கள் வருதா டெஸ்ட் பண்ணி உள்ள வருவாங்க ட டெஸ்ட் பண்ணி அனுப்புற எதையுமே ஸ்கூலில் இருக்கிற வாட்ச்மேனோட பீஸ் செக் பண்ண மாட்டாரு ஸோ இதுதான்ஸோட பாதுகாப்பு முறை இதை மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க வரப்போது டிமஸ் வந்து ஹாரிக்கு பிரச்சனை வரும் ஹாரியால இருக்க முடியாதுல்ல அதனால ஹர்மியாணி சொல்றே நீ முல்ல ஓடி ஓடிடு டிமடஸ் போயிட்டு போயிரு அப்படின்னு சொல்றான் ஹாரி அவன் வாங்கின சாக்லேட்லாம் எடுத்துட்டு ஒன்னும் பதில் சொல்ல முடியாது இறுகிய முகத்தோட அப்படியே அந்த ரகசிய வழிவரியா திரும்பவும் போறான் மனசுல ஒரே கோவம் எங்க அப்பா அம்மா கொன்ன பச்ச துரோகி அந்த சீரியஸ் பிளாக் அவனை விட கூடாது எப்படியாவது கொலை பண்ணும் ஆனா அவன் இப்படி கொலை பண்றது என்கிட்ட அவ்வளவு சக்தி இல்லையே சுத்தி இருக்க டிமன்டையே ஒரு பொருட்டா மறிக்காதவனாச்சே நாப்பது பேரை கண்ணுமைக்கும் நேரத்துல மறைய வச்சவனாச்சு காத்துல கரைய வச்சவனாச்சு அவங்களோட பாடி கூட கிடைக்கலன்றாங்களே அப்படிப்பட்டவனி நான் கொல்றது ஆனா கொலை பண்ணும் சும்மா உடக்கூடாது அப்படின்னு ஹாரி நிதானத்தை இழந்து பயங்கரமா கடுப்புல இருந்தான் இதுல இருந்துதான் நான் சொன்ன ரெண்டாம் வேலை சொன்ன ஹாரிய எதுக்காக சீரியஸ் கொல்றதுக்காக தேர்றான்னு தெரிஞ்சதுன்னா ஹேரிய பாதுகாப்புக்குள்ள வைக்கிறது தான் இனிமேல் மினிஸ்டரிக்கு படும் கொடுமையான பிரச்சனையா இருக்குன்றத நான் ரொம்ப நாள் முன்னாடி சொன்னேன் அந்த பிரச்சனையை தான் இனிமேல் மினிஸ்ட்ரியும் அனுபவிக்க போறாங்க இதோட விளைவுகள்லாம் என்ன சீரியஸ் ஏன் அப்பா அம்மா கொண்டதை பத்த என்ன ஹாரியையும் கொல்ல வரா இதுக்கும் அந்த பீட்டர் பெடிகுருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இதெல்லாம் வரும் பாகங்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்